भोज विकासाय श्रीमान पुण्यांभोज विकाध्वाया श्रीमाूम राज दिवाक तस्मु नम परमोगिनेश्रुतिस्मृति सूत्राण्वर अशीशम् अड़िया आस्तिकोट ஆச்சாரிய வைபவங்கிற தலைப்பில் இன்று நாம் அனுபவிக்க வேணும் நேற்றைக்கும் அதற்கு முன்னாலுமாக பகவான காட்டிலும் உயர்ந்த பாகவதர்களுடைய வைபவத்தை அனுபவிக்கப் பெற்றோம் அவர்களுடைய சமாகமத்தாலே பாகவதர்களுடைய சேர்க்கையாலே நமக்கு நல்லெண்ணங்கள் பிறந்து பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை ஏற்பட்டு ஆச்சாரியன் நமக்கு சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் நன்றாக புரிய ஆரம்பித்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம் அந்த பாகவதர்களுக்குள்ளேயே சிறந்தவனாக நாம் கொண்டாட வேண்டியது ஆச்சாரியனை அந்த ஆச்சாரியங்கிறது ஆர் அவரை பற்றித்தான் நாம் பெருமாள் போனமா இல்லை நேரே பகவானை பற்றி நாம் தெரிஞ்சு ஆச்சாரியனுக்கு நம்ம வாழ்க்கையில என்ன முக்கியமான பங்கு அவர் என்ன செய்ய போறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியது ஓரோரு ஸ்ரீ கடமை ஏன்னா சாதாரணமா மற்ற சம்பிரதாயத்திலே பகவான பத்தி சொல்லுவா மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா அடுத்து பிராட்டிய பத்தி பேசுவார்கள் இன்னும் போனா அடியார்கள்ங்கிறத பத்தி சொல்லுவா ஆனா ஆச்சாரியாபிமானம்ங்கிற முக்கியமானத்தை நம்முடைய சீவ இஷ்டவ சம்பிரதாயத்திலே ரொம்ப உயர்ந்ததாக கொண்டுள்ளோம் அதை ஏங்கிறதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கோட்டிக்கே என்ற தினம் நோக்கு அதனால கீழ இருக்கிற ரெண்டு நாள் தெரிஞ்சுக்கிறத விட நாளைக்கும் நாளன்னைக்கும் தெரிஞ்சுக்கிறத விட இன்னைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அர்த்தம் ரொம்ப முக்கியமான அர்த்தம் அதனால அவதாரிக்கையா நேத்திக்கு முந்தா நாள் உபன்யாசத்தை வச்சு நிடுங்கோ விஷயமா இன்னைக்கு உபன்யாசத்தை வச்சு நிடுங்கோ முடிவுரையா நாளைக்கு நாளைக்கு வச்சு நுடுங்கும் ஆக மொத்தத்துல நடுவான விஷயம் நடுமணிக்குத்தான் என்னைக்குமே ஏத்தம் ஹாரத்திலே நாயக்க ரத்தனத்துக்குத்தான் ஏத்தம் அதே போல ஆச்சாரியர்கள் சம்பிரதாயத்திலே சிறந்தவர்களாக கொண்டாடப்படுகிறார்கள் இதேதோ சீவையிட்டவ சம்பிரதாயத்துக்காகன்னு மட்டுமல்லாமல் சாஸ்திரமே அதைத்தான் சொல்லுகிறது நாம யாரால தெய்வமாக கொள்ள வேண்டும் மாத தேவோ பவ பிதேவோ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ மாத தேவோபவ முதல்ல பெத்த தாயாரத்தான் தெய்வமாகவே கொண்டாட வேண்டும் அவள் இல்லாட்ட நாம வந்திருக்க போறோமா எவ்வளவு மெயினுந்து பெத்து நமக்காக எத்தனை கட்டப்பட்டு வாழ்ந்து நம்ம முன்னுக்கு கொண்டு வர்றதுக்காக முயற்சி எடுத்திருக்கா அந்த மாதா தான் என்னைக்கு இருந்தாலும் எல்லாருக்குமே தெய்வம் அதனால மாத தேவோபவான்னு சொல்லித்து தந்தைய விட பிதாவை விட மாதாவை முக்கியமா சொல்லியிருக்கு அதனால பிதாவுக்கு கைங்கரியம் பண்றதை விட மாத்திரு கைங்கரியது ரொம்ப முக்கியம் கயிலே ஸ்ரார்த்தம் பண்றதுக்காக மாதா இழந்தவர்கள் போய் பண்ணுவர்கள் பிதா பரம் போய் பண்றோம் கயாஸ்ராத்தின் போது அங்க பண்ணி வைக்கிற ப்ரகஸ்பதி சுவாமி நம்மளை பிண்ட பிரதானம் பண்ண அப்ப அங்க தர்பங்களை பரப்பி பதினாறு பிண்டங்கள் மாதாவுக்காக அங்கேயும் போனா பிதாவுக்கு அந்த ஒரே ஒரு பிண்டம் தான் அவருக்குன்னு ஏற்பட்ட மாதாவுக்கு எத்தனை பதினாறு பிண்டங்களை நம்மளை கர்ப்பத்தில் அவ வைக்க ஆரம்பிச்சு அன்னியிலேருந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிப்பார் உன்னை கர்ப்பத்திலே ஈணுவதற்கு அவள் பட்ட கட்டம் கர்ப்ப அவள் பட்ட கட்டம் அதுல தான் குழந்தைக்கு ஊட்ட அந்த தாய் பட்ட கட்டம் கர்ப்பத்தை வெளியில அந்த தாயார் நமக்காக பட்ட அப்புறம் இந்த குழந்தையுடைய மலமூத்ராதிகளை கண்டு ஜிபுசை வெறுப்படையாமல் அதையே ஆனந்தமாக பட்டகட்டம் கட்டம் அதுக்கு ஒரு உடம்பு வந்தால் தான் நோன்பு நோத்து அந்த குழந்தையை ரட்சித்து கொடுத்த கட்டம் பிதா எத்தனைதான் குழந்தையை சிக்ஷிக்கணும்னு பார்த்தாலும் அதை காட்டி கொடுத்துடாமல் அதை எப்படியான நல்வழிப்படுத்தணும் அவள் பட்ட இது இத்தனைக்கு மேலே இவை இத்தனை பண்ணாலே நடந்துக்கிறதா அப்படி இல்லை அதுவும் திரும்ப நிண்டிக்கும் போது அதற்கும் மனசு கலங்காமல் நம்ம குழந்தை தானே இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு நல்லவன் ஆயிடுவான் என்ன அந்த மாதாவுனுடைய உள்ள நினைக்குமே ஓரோரு பிண்டமும் இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி போட சொல்லுவா இந்த பதினாறு பிண்டங்களை போடுறதுக்கு அப்புறமும் இந்த பிள்ளைக்கு மாத்தாவனிடத்துல பக்தி ஏற்படலைன்னா இவன் மனுஷனா பிறந்தத்துல அர்த்தமே கிடையாது ஏதோ மிருக ஜென்மத்துக்கு கூட மாதாவின் அன்பு போகவே போகாது ஒரு தாய் பசுமாடு கண்ணுக்குட்டியின் இடத்துல எவ்வளவு அன்போட இருக்கு ஏற்றே தன் கண்ணின் உடம்பின் வலுவண்ணோ காதலிப்பது அன்னகனை ஈன்று ஆ இது அழகா அருளாள பெருமாள் எம்பெருமானார் ரெண்டு பிரபந்தம் எழுதி உள்ளார் அதுல தெரிவிக்கிறார் ஒரு கண்ணுக்குட்டிய தாய்ப்பசு ஈன்றெடுக்கிறது அது உடம்பு முழுக்க ரத்தம் மலம் மூத்தம் மாம்சம் மஜ்ஜை அழுக்கு இது இத்தனையும் இருக்கும் நமக்கு குழந்தை பறக்க செய்வோம் அப்படித்தான் இருக்கும் ஆனா அதை எடுத்துனு போய் குளிப்பாட்டி கூண்டு வந்து நம்ம கிட்ட விடுறோ பார்த்தா குழந்தை நன்னா இருக்கு ஆனா பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு ஆறு குளிப்பாட்டு கூண்டு வருவா ஒத்திரும் இல்லை இந்த தாய்ப்பசி என்ன செய்யுமா தன்னுடைய நாக்காலையே நக்கி நக்கி அழுக்கத்தனையும் சுத்தம் பண்றது அந்த கண்ணுக்குட்டி உடம்புல இருக்கிற அழுக்கை அழுக்குன்னு அந்த தாய் நினைக்கிறது கிடையாது அதே போலத்தான் நம்முடைய தாயாரும் நமக்காக எத்தனையோ நல்லது செய்திருக்கிறாள் பெருமானே அவ்வளவு இந்த குணத்துக்கு வாத்சல்யம் பேர் நம்முடைய குற்றங்களையெல்லாம் குணமாக கொள்ளுகிறாள் அந்த குணத்துக்குத்தான் தாயாருடைய வாட்சல்யம் அவள தெய்வமாக கொள்ளாமல் யார தெய்வமாக கொள்ளுவோம் சாஸ்திரம் முதல்ல மாதிரி தேவோபவ சொல்லித்து அடுத்து பிதிரு தேவோபவ அந்த தாயாராலே தனியா குழந்தைய பெற்று முடியாதே ஒரு பிதா பார்த்துத்தானே பெற செய்ய வேண்டும் அவனும் தனியா வளர்த்துட முடியாது அவளும் தனியா வளர்த்திட முடியாது ரெண்டு பேரும் தேவையாய்த்தே தாயாருக்கு குழந்தையனுடைய பிரியத்திலே நோக்கு தந்தைக்கு குழந்தையனுடைய ஹிதத்திலே நோக்கு பிரியம்ங்கிறது வேறு ஹிதம்ங்கிறது வேறு நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது ஹிதம் நமக்கு பிடிச்சதை நடத்தணும் பிரியம் தாயாருக்கு என்னைக்கு குழந்ததை பிடிச்சதை கொடுக்கணும்னு ஆசைப்படுவாள் ஆனா தந்தையோ இவ பாட்டுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துடா நல்ல வழிக்கு வர வேண்டாமா அவர் கிதத்திலே நோக்குவர் ஆனா ரெண்டுல ஒண்ணு மட்டும் இருந்ததுன்னா குழந்தைய கொண்டு வரவே முடியாது எப்பவுமே பிரம்பும் கையுமானிருந்தா எனக்கு கித்தத்துல நோக்குன்னு அது வீட்டு விட்டே ஓடிப்படும் பிடிக்கவே முடியாது அதுக்குன்னு எப்பவுமே பண்ற தப்புக்கெல்லாம் சக்கர பொங்கல் கொடுத்துருந்தா அது நல்வழி படாது ஹிதமும் வேணும் பிரியமும் வேணும் அதனாலதான் காத்திர ரெண்டையும் சேர்த்தது மாதிரேவோபவ பிதிரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ இந்த தாயின் தந்தையும் சேர்த்து சரீர ஜென்மாவத்தான் கொடுக்க முடியும் ஞான ஜென்மாவை கொடுப்பதற்கு முடியாது அழ்வார் சாதித்தார் நின்னது எந்தை ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து அண்ணு வெக்கணக்கிடந்தென்னில்லாத முன்னெலாம் அண்ணு நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே திருமணி ஆழ்வாருடைய அற்புதமான பாசுரம் அன்று நான் பிறந்திலேன் அன்னைக்கு நான் பிறக்கல என்றைக்கு நின்னது எந்தை ஊரகத்து பெருமான் ஊரகத்திலே நின்னு சேவசாதித்தான் இருந்தது எந்த பாடகத்து திருப்பாடகத்திலே பாண்டவ தூதனாக அமர்ந்த திருக்கோலம் இருபத்தஞ்சடி ஒசரம் ஒரு அடி ரெண்டு இல்லை நின்ன திருக்கோலம் இல்லே உட்காண்டிருந்த திருக்கோலத்தே இருபத்தஞ்சடி ஒசரத்திலே அழகா திருப்பாடகத்திலே பெருமான் பாண்டவ தூத்தனாக செவ சாதிக்கிறான் இருந்த செந்த பாடகத்து அண்ண வெக்கண கிடந்தது திருவெக்காவிலே கிடந்து செவ சாதித்தான் அந்தந்த ஊர்ல நின்றான் இருந்தான் கிடந்தான்னு முன்னாடி நினைச்சிருந்தேன் அப்பெல்லாம் நான் புறக்கவே இல்லை புறக்கலன்னா திருமண பிறந்திருக்கார் ஞான ஜென்மம் ஏற்படவில்லை எனக்கு அப்போது ஞானமே பிறக்கலே அன்று நான் பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் என்னைக்கு ஞான ஜென்மம் ஏற்பட்டுதோ அப்புறம் அந்த பெருமான நான் மறக்கலே இப்ப தெரிஞ்சு நின்னது இருந்தது கிடந்தது எல்லாமே அந்தந்ததுபதேசத்திலே என் நெஞ்சுளே என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளதான் பெருமான் நிற்கிறான் இருக்கிறான் கிடக்குறான் அப்ப அந்த ஞானத்தை யார் கொடுப்பர் மாதா கொடுப்படா பிதா கொடுப்படா இல்லையே அவா ரெண்டு பேரும் சேர்ந்து சரீர ஜென்மாவைத்தான் கொடுப்பார்கள் ஆனா ஞான ஜென்மாவை ஆச்சார்தன் கொடுக்கிறான் அதனால ஆச்சார்ட தேவோ அடுத்தது ஆச்சார்டனையே தெய்வத்துக்கு சமமாக கொள் என்ன உபனிஷத்து சொல்லிட்டு கடைசியா அதிதி தேவோபவ நம்ம வீட்டுக்கு யார் விருந்தாளிகள் அதிதின் பார்க்காமல் யார் வருகிறானோ அவன் அதின்கு வரலாமா சாப்பாட்டு கூப்பா கூட உடனே கேட்பா எத்தனை பேர் வர பொருள் சாப்பிடறதுக்கு அந்த நாள் இதெல்லாம் கேக்குறது இல்லை கூப்பிட்டா நாலு பேர் வந்தா நாற்பது பேருக்கு பண்ணி வைப்பா அவர்கள் ஆசை தீர்ற வரைக்கும் சாப்பிடுவார்கள் இப்படித்தான் இருக்கிறது நீ ரெண்டு பேர் வருவியா ஒரு குழந்தைன்னா ரெண்டேன்னு வேணா கணக்கு வச்சுக்கிட்டோமா இந்த அளவுக்கு இப்பொழுது நாம் கணக்கு பார்க்கிறோம் ஆனா அதிதிகள் திசி பார்க்காமல் வருவார்கள் பகவத் விஷயத்த கொடுத்துட்டு போறதுக்குன்னே வருவா எதுக்கு அதிதிகள் வருகிறார்கள் சாப்பிட்டுட்டு போறதுக்கு இல்லை நாம கொடுத்தது அவர்கள் கொடுத்ததற்கு தானவே காணாது அவர்கள் வந்து பகவத் விஷயத்தை இவ்வளவு தூரம் ஆசையோட நம்ம கிட்ட போறச்சே இவன் கொடுக்குற பணமும் பாலும் ஒரு நூறு ரூபாய் பணமும் என்ன ஆயிடு போறது அவளுக்கு ஆஹா தெய்வத்துக்கு நிகராக நினைப்பாய் மாத தேவோ பவ பிதேவோ பவ ஆச்சார்ட தேவோபவ அதிதி தேவோபவ என்னையும் தெய்வமாக நினைக்க வேணும்னு சொல்லிட்டு உபனிஷத்து தைத்திரி உபனிஷத்து அதுலேயே ரொம்ப முக்கியமானவர்கள் ஆர் பிராட்டிய பத்தி தெரிஞ்சுக்கணும் சீவ பத்தி தெரிஞ்சுக்கணும் மேல பிராட்டிய பத்தி மேல பெருமானப் பத்தி இந்த மூணு பேருனுடைய வைபவத்தையும் நமக்கு யார் சொல்லி கொடுப்பா ஆச்சாரியன் தானே அதனால மத்த பேரை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னாலும் பகவான் ரொம்ப பெரியவர் அவரைத்தான் நாம சரணாகதி பண்ண இருந்தாலும் அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்னு ஒருத்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்கணுமே பெருமானிடத்துல சரணாகதிக்கு முன்னாடி பிராட்டி சரணம் பற்ற அந்த பிராட்டி ஸ்வரூபம் என்னன்னு எனக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணுமே ஸ்ரீவயிஷ்டவர்களை வரவேற்கன அவர்களுக்கு சத்காரம் பண்ணணும் பண்ணுன்னு எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்கணுமே ஆஹ் ஆச்சார்தன் தான் எல்லார விட முக்கியமான வேண்டியவனா நமக்காகுதான் அதனால ஆச்சார்த தேவோ பவன்கிறது மிக முக்கியமான சொற்றொட மந்திரமும் கூட அந்த ஆச்சாரியனைத்தான் தெய்வமாக கொண்டாடி பல மகாச்சார்டர்கள் ஆழ்வார்களும் இருந்திருக்கா ஆச்சார்டர்களும் இருந்திருக்கா நம்முடைய சம்பிரதாயத்துல இந்த ஆச்சார்தனுக்கு தனி வைபவம் ஆச்சாரியன்னு சொல்லலாம் குருன்னு சொல்லலாம் எப்படி சப்தம் சொல்லுவார்கள் இந்த ரெண்டு சப்தத்துக்கு இருக்கிற அர்த்தத்தை மட்டும் சொல்றேன் அதுவே ரொம்ப ஆசையாக தெரிஞ்சுக்க வேண்டிய அர்த்தமும் கூட ஆச்சாரியோஸ்திர்தான் ஆச்சாரிய ஆசினோ தாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறார் ஆசினோத்திகி சாஸ்திர்தான் ஸ்வயம் ஆச்சாரத்தே அடுத்து தான் அதை அனுஷ்டானத்திலே கொண்டு வருகிறார் வெறும புஸ்தகத்துல வாசிச்சுட்டு விட்டுடாமல் தான் அதை பண்ணுகிறார் அடுத்தது ஆச்சார தன்னை யாரெல்லாம் ஆச்சரியத்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த வழி நடனு சொல்றார் தெரிஞ்சுக்கிறார் அனுஷ்டிக்கிறார் தன்னை அண்டினவர்களையும் அதன்படி அனுஷ்டிக்க வைக்கிறார் இது மூணு யார் பண்றானோ அவனைத்தான் ஆச்சார்டன் சொல்லுவோம் ஆஹ் ஆச்சாரியனுக்கு முக்கியமான தேவை என்ன ஞானம் அனுஷ்டானம் வாக் சாதுர்யம் இந்த மூணுதான் ஆச்சார்டனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞானம் ஒரு பக்கம் அனுஷ்டானம் இரண்டாவது பக்கம் மூணாவது யம் பேசத்துக்கு தேவையான தான் நடக்கிறபடி தான் பின்னாடி வர வைக்கணும்னா பேச்சு சாமர்த்தியம் இவருக்கு ஞான மனு இருந்தா அவர் மோட்சத்துக்கு போடுவர் நாம் எப்படி மோட்சத்துக்கு போக அவருக்கு வாக்சாது இருந்தா தானே நமக்கு மோட்சத்தை அனுப்புவர் இதத்தான் போர்வர்கள் சேர்ப்பாறை பக்ஷிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகென்னும் ஆழ்வார்கள் எல்லாம் தூது விடுவார் அஞ்சரை மணரா பத்து பாசரம் தூது விட்டார் பொன்னுலாளிரோ புவனமுழுதாளிரோ பத்து பாசரம் தூது விட்டார் இந்த பக்ஷிகள்லாம் போய் என்ன பண்ணும் நம்மாழ்வார் இப்படி துக்கப்படுறார் நாய்கா பாவத்திலேயே பகவந்தின் நீ நிற்கிரணனாக கிருப்பையே இல்லாமல் ஆழ்வாரை எவ்வளவு தூரம் சமப்பட வச்சுட்டியே என்ன இந்த பக்ஷியின் இடத்துல தூது சொல்லி அனுப்புறார் ஆழ்வார் இது தூதுவர்கள் தூதுவர்களை கடகர்கள் சொல்லுவார் கடகர்கள்னா ஒன்னத்தரை மத்தொருத்தரோட ஆறு சேர்த்து வைக்கிறாளோ அவர்களுக்கு கடகர்கள்னு பேர் ஆழ்வாருங்கிற நாயகியை பெருமானோட ஆறு சேர்த்து வைக்கிறார் பக்ஷிகள் தானே ஆக பக்ஷிகள் தான் கடகர்கள் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோட ஆறு சேர்த்து வைக்கிறார் ஆச்சாரியர்கள் அவர்கள் தான் கடகர்கள் ஆழ்வார்களை பொறுத்த வரைக்கும் பட்சிகள் தான் கடகர்கள் இந்த பக்ஷி தானே கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது இந்த பக்ஷிக்கு ரெண்டு சிறகு இருக்கும் அதே போல ஆச்சாரியனுக்கும் ஞான கர்மங்களை சிறகென்னும் ஒரு சிறகு ஞானம் மற்றொரு சிறகு அனுஷ்டானம் ஞான கர்மங்களை சிறகென்னும் பக்ஷிக்கு ரெண்டு பக்ஷம் வேணும் அப்பதான் அது நன்றா பறக்கும் அதுக்கு ஒரு பட்சம் ஞானம் உடனடிப்படுத்தினா பறக்க தெரியாது அதே போல ஆச்சாரிய ஞானமும் இருக்கணும் அனுஷ்டானமும் இருக்கணும் ஞானம் மட்டும் இருந்து அனுஷ்டானம் இல்லாத படுத்துனா சுனப்பித்தாவர்த்தம் பாண்டித்யம் தர்மவர்ஜிதம்னு சொல்லுவார் சுனப்புச்சம்னா நாய் வாழ் நாய் வாழ போலே வேண் ஒருத்தனுக்கு நல்ல ஞானம் மட்டும் இருந்து அனுத்தானமே இல்லாத பொறுத்துன்னா அது நாய் வாழ போலே ஒரு ஆச்சாரியன் சொன்னார் இது உண்மையா பொய்யாங்கிற கதைக்கு அப்பறம் வருவோம் ஏன் அவர் நாய் போல வீண்னார் நாய் மேல் நோக்கி வளைஞ்சிருக்கும் சாதாரணமா இப்ப பசுமாட்டினுடைய வாளோ குதிரையனுடைய வாளோ எடுத்துட்டா மர்மஸ்தானத்தை மூடும் இது முதல் பிரயோஜனம் ஈ எறும்பு வந்ததுன்னா இப்படி இப்படி ஆட்டி அதை ஓட்டி விட்டுடும் இது ரெண்டாவது பிரயோஜனம் நாய் இந்த ரெண்டு பிரயோஜனமே கிடையாது அது மேல் நோக்கி வளைஞ்சிருக்கும் இல்லையோ அதனால மர்மஸ்தானத்தை மறைக்காது அதுல அந்த குஞ்சல மாட்டம் ஒண்ணு கிடையாது அதனால ஈ எறும்பை ஓட்டுறதுக்கு அத்தால முடியாது ஆக ரெண்டு பிரயோஜனமும் நாய் வாழுக்கு இல்லையே எப்படி வியர்த்தமோ அதே போல ஞானம் மட்டும் இருந்த அனுட்டானம் இல்லைன்னா வியர்த்தம் இதை ஒரு ஆச்சாரியிடம் சொன்னார் உடனே கடைசியிலேருந்து ஒருத்தர் எழுந்திருந்து கேட்டார் ஈஸ்வர சிருஷ்டிலே ஒண்ணு கூட வியர்த்தமாகாதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் எதுக்கு நாய்வால பெருமான் சிருஷ்டித்தார் நீரிப்பாய் வாழ் வீண்னா அப்ப என்னத்துக்காக பெருமாள சிருஷ்டித்தார் அவர் தான் சிருஷ்டியில ஒன்னு கூட வீணாவே போகாதேன்னு ஒருத்தன் கேட்டான் நல்ல கல்வி சிஷன் சாமர்த்தியமா கேட்டான் ஆச்சாரியன் அதை விட சாமர்த்தியக்காரு அவர் பதில் சொன்னார் நன்னாதான் கேட்ட பிள்ளாய் எதுக்கு தெரியுமா பெருமான் சிருஷ்டிச்சிருக்கான் யாரானு ஆச்சாரியனுக்கு ஞானம் மட்டுமிருந்து அனுஷ்டானம் இல்லாத போயிருந்ததுன்னா அது நாய் வாழ போல வியர்த்தம் திருஷ்டாந்தம் காட்டணும் அதுக்கு தான் நாய்வாள சித்தித்தான் மற்ற ஒரு பிரயோஜன்க்குல்லே யானுவத்தனுக்கு ஞானம் மட்டும் இருந்து அனுஷ்டானம் இல்லாத போயிருந்ததுன்னா இன்னத்தை போலன்னு சொல்லணும் அதுக்காக நாய்வாள சிஷ்டித்தான்னு தெரிவித்தார ஆக ஞானம் இந்த ரெண்டுமே ஆச்சாரியனுக்கு ரொம்ப முக்கியமானவை ஞானம் அனுஷ்டானம் நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் தேனார் கமல திருமாமகல் கொழுனன் தானே வைகுந்தம் தரும் இது மனவாள மாமனிகள் உபதேச ரத்ன மாநில தெரிவிக்கிறார் ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் ஒரு குருவை போய் அடைகிறோம் அவருக்கு ஞானமும் அனுஷ்டானமும் நன்றாக இருக்க வேண்டும் அடைந்த கால் மாநிலத்தில் தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும் ஸ்ரீமன் நாராயணன் தானே வைகுந்தத்தை கொடுத்து விடுகிறான் ஒரு ஆச்சாரியன் திருவடிகளை பத்தினால் கவலை இல்லாம ஸ்ரீமன் நாராயணன் மோக் கொடுத்துருவன் காஞ்சி சுவாமி கீர்த்தி மூர்த்தியாக காஞ்சிபுரத்திலே பிரதிபாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி எழுந்துருளி இருந்தார் அவர் இந்த பாட்டுக்கு வியாக்கியானம் அனுச்சே வேடிக்கையா ஆனா ஆந்தரமான ஒரு அர்த்தம் சொல்லுவார் ஞான மனுட்டானவையை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் மாநிலத்தில் தேனார்கமல திருமாமகள் கொடுனன் தானே ஸ்ரீமன் நாராயணனே பார்த்து மோக் கொடுத்தனும் வச்சுக்கணும் இல்லையோ சாமி தெரிவிப்பார் தேனார்கமல திருமாமகள் குழுநன் தானே வைகுந்தம் தரும் அப்படின்னா ஒருத்தர் இடத்துல நாம போய் பணம் இருக்கான்னு காட்டும் அவர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சார் நான் ஏற்கனவே அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன்னு வச்சுக்கோம் கொடுத்ததை திரும்ப கேட்டா கெஞ்சிடலாமட்டேன் தானே கொடுத்துட்டு போறார் அப்படின்னு சொல்லுவேன்னு இல்லையா கொடுத்ததை திரும்பி கேட்டா எனக்கு நிச்சயம் கண்டிப்பா கிடைக்குங்கிறதுக்காக அவர் என்ன வேணும்னு சொல்றது வேண்டான்னு சொல்றது தானே கொடுத்தானே ஆகணும் அதே போல அன்னங்கராஜ சுவாமி சாதிப்பர் ஒரு குருவை நாம் அடைந்து விட்டால் ஸ்ரீமன் நாராயணன் தானே கொடுத்துதான் வேற வழியே கிடையாதுன்னு இந்த பாசுரார்த்தம் சொல்லுவார் மாநிலத்தில் தேனார்கமல திருமாமகள் கொடுனன் தானே வைகுந்தம் தரும் ஆக பகவானே பார்த்து வைகுந்தத்தை கொடுக்கிறான் அத்தனை ஏற்றம் ஆச்சாரியனுக்கு அது என்ன ஆச்சாரியன் பார்த்து சீவைகுண்டம் கொடுக்கறா பெருமான் தானே சீவை கொடுக்கணும் இவர் திருவடிகளை பத்தினால் அவன் என்ன பண்ணுகிறான்ங்கிறது முக்கியமான கல்வி அதுக்கு பல ஆச்சாரியர்கள் பல மாதிரி அர்த்தம் தெரிவிக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் ஆச்சாரியர் ஆறுங்கர்த்த நியாச விம்சதியிலே முதல் ஸ்லோகத்தில் தெரிவித்தார் அத்தையும் சுவாமி மனபாளமாமனிகள் தன் உபதேச ரத்தனமாலையிலும் ஆர்த்தி பிரபந்தத்திலையுமாக சில அர்த்தங்களை தெரிவித்தார் சொல்றேன் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் சில அர்த்தங்களை தெரிவித்தார் என்னன்னு விண்ணப்பம் பண்றேன் ஆச்சாரியனால் தான் முதல்ல விஷயங்களை தெரிஞ்சு தான் அனுஷ்டானம் பண்ணி தன்னை அண்டியவர்களையும் அனுட்டிக்க வைக்கிறார் இது ஆச்சாரிய சப்தத்துக்கு அர்த்தம் அடுத்து குருன்னு பார்த்தோம்னா குகாரஹா அந்த நிரோத தன் நிரோதகா அந்த இருட்டை தொலைத்துவிடக்கூடியவன் அஜ்ஞானம் நம்ம இடத்துல இருக்கிற இருட்டு அஜானமாக இருட்டை யார் தொலைக்கிறானோ அவருக்கு தான் குருன்னு பேர் இந்த விஷயத்தை சப்தகாதைங்கிற பிரபந்தத்திலே ஒரு பாசரத்திலே விளாஞ்சோலை பிள்ளை பிள்ளைலோகாச்சாரனுடைய சச்சிஷர் அந்த பெரியவர் சாதிக்கிறார் யார் நமக்கு ஆச்சாரியன் அம்பனரங்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி உம்பர் திவம் வாழ்வுக்கு சேர்ந்த நெறிகாட்டு மவனன்னோ ஆச்சாரியன் அம்பொன் அரங்கன் ஸ்ரீமன் ஆவி ஜீவாத்மா அம்பொனரங்கும் ஆவிக்கும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி இந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற சம்பந்தத்தை சொல்லிக் கொடுக்கிறார் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி ஜீவாத்மா பரமாத்மாவை அடைஞ்சு விடலாம் இல்லையோ அடைய விடாம ஏதோ ஒன்று தானே தடுத்துன்னு இருக்கு அப்படி தடுத்துருக்கிற விரோதிகளை எல்லாம் காட்டி கொடுத்து தடை காட்டி உம்பர் திவம் வாழ்வுக்கு சேர்ந்த நெறி காட்டு ஆச்சாரியன் உம்பர் திவம் வாழ்வு ஸ்ரீவைகுண்டத்திலே வாழ்வு அதற்கு சேர்ந்த நெறி சரணாகதியாகிற உபாயம் அதை யார் காட்டி கொடுக்கிறானோ அவனே தான் ஆச்சாரியன் ஆஹ பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கிறான் ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சொல்லி கொடுக்கிறார் நமக்கு அவனுக்கும் சேர ஒட்டாம தடையாற்கிற விரோதிகளை சொல்லி கொடுக்கிறார் அவன் திருவடிகளே உபாயம் சரணாகதி அனுட்டிப்பாய்கிற உபாயத்தை சொல்லிக் கொடுக்கிறார் கடைசியா ஸ்ரீவைகுண்ட பிராப்திதான் புருஷார்த்தம் என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறார் அர்த்தவஞ்சக ஞானத்தை யார் ஒருத்தன் கொடுப்பனோ அவனே ஆச்சார்தன் சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசிப்பவன் நேரே ஆச்சார்தன் என்னப்படுகிறான் சம்சாரத்தை திருமந்திரத்தை யார் உபதேசிக்கிறாரோ அவர்தான் ஆச்சார்தன் சமாச்சேனை யாரிடத்துல பண்ணிக்கிறோமோ அவர்தான் ஆச்சார்தன் நீங்க ராமாயணம் கேட்டு பாகவதன் கேட்டு பாரதம் கேட்டவரெல்லாம் ஆச்சாரியர்களாக மாட்டான் அவர்கள்லாம் உபன்யாசகர்களா மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர உங்களுக்கு ஆச்சார்டங்கிறது திருமந்திரன்வயன் சரம ஸ்லோகத்தை யார் கொடுத்து சங்க சக்கர லாஞ்சனத்தை யார் பண்ணி விட்டானோ அவன் தான் ஆச்சாரியனாக முடியுமே தவிர அந்த ஆச்சாரியனுக்கும் சிக்ஷனுக்கும் இருக்கிற தொடர்புங்கிறது இது ரொம்ப அனிதர சாதாரணமான நெருக்கமான தொடர்பு அந்த தொடர்பை விளக்கு போட்டுண்டு விசிறி போட்டுண்டு இத்தனை பேர் உட்காந்து வச்சிருந்து சொல்லக்கூடிய தொடர்பே அல்ல ஆச்சாரிய சிக்ஷ சம்பந்தம்ங்கிறதே நம்ம சம்பிரதாயப்படி ரகசியார்த்தம் அந்த நாள்ல ரகசியார்த்தம்னா ரகசியமா தான் இருந்தது இப்ப நாம அதை சதசியமா ஆக்கி விட்டுட்டோம் அன்னைக்கு திருமந்திரம்னா வாயத்திறந்து இப்படி வச்சுன்னு விளக்கு போட்டு ஆறுக்கானு சுருடுவாளா ஒரு நாள் சொல்ல மாட்டா அருகிலே அமர்ந்திருக்கிற நாலு சிஷ்யர்கள் அவரை பரீட்சை பண்ணி பரீட்சை பண்ணித்தான் கொடுப்பார்கள் இதவரை சுலபத்துல சுருடமாட்டா அதே போல ஆச்சார்தனுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கிற சம்பந்தம் வாயிலடிய பேசி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய சம்பந்தம் இல்லை இது மானசிகமாக அனுபவிக்க வேண்டிய சம்பந்தம் அதை அனுபவித்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எத்தனை அழி வேணா கல்கண்டு நன்னா இருக்கும்னு சொல்லலாம் உங்களுக்கு அது புரியாது நான் கல்கண்டு நல்லா இருக்கும் சக்கரை இணைக்கும் வாயால சொல்லி என்ன லாபம் நீங்க கல்கண்டு எடுத்து வாயில போண்டா தான் உங்களுக்கு அதன் போக்கியம் தெரியுமே தவிர நான் உபன்யாசத்துல கல்கண்டனுடைய போக்கியத்தை வளர்க்கறேன்னு சொல்ல முடியுமா இல்ல உங்களுக்கு தான் அது புரியத்தான் போறதா அதனால ஆச்சார்ட சம்பந்தம்ங்கிறது அனுபவித்தே தெரிய வேண்டிய விஷயம் அத நானோ நீயோ வாயால பேசி தெரிஞ்சு முடியாது ஆச்சார்டனுடைய சம்பந்தம் இல்லாமல் போனால் ஈஸ்வரலாபம் துர்லபம் பகவத் லாபம் துர்லபம் என்று பிள்ளை தெரிவித்தார் என்ன காரணம் இப்ப பெருமானுக்கு நமக்கும் இருக்கிற சம்பந்தம் ஒழிக்க ஒழியாத சம்பந்தம் ஒன்பது வித சம்பந்தம் பிதாச்ச ரேஷி பர்த்தா ஞேயஹா ரமாபதி சுவாமி ஆதாரோமத்யம் அனூதித்தா இந்த ஒன்பது உறவையும் அவனுக்கு நமக்கு இருக்குங்கிறதே ஆச்சார்டன் தான் சொல்லிக் கொடுக்கிறார் முதற்கண் ஒன்பது எது பிதாச்ச அவர் பிதா நான் புத்திரன் ரக்ஷகா அவன் ரட்சிப்பவன் நான் ரட்சிக்கப்படுபவன் அவர்தான் சேஷி நான் அடிமை சேஷபூத்தன் பர்த்தா அவர் பர்த்தா நாம் பாரியை ஞேயா அவர் தெரிந்து கொள்ள வேண்டியவர் நான் ஞாதா ஞேயம் தெரிஞ்சுக்கிறவன் அவர் தெரிந்து கொள்ள வேண்டியவர் சுவாமி அவர் சுவாமி நான் சொத்து ஆதாரா அவர் தாங்கிறவர் நான் தாங்கப்படுற பொருள் மம் அவர் ஆத்மா நான் சரீரம் போக்தா அனுபவிக்கப்பட வேண்டியவன் அவன் அனுபவிக்கிறவன் நான் அனுபவிக்கப்பட வேண்டிய நான் அனுபவிக்கிறவர் அவர் இந்த ஒன்பது சம்பந்தங்கள் நமக்கும் அவனுக்கும் நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ சம்பந்தம் மட்டும் போகவே போகாது அது என்னக்குமே இருக்கத்தான் இருக்கும் பராசர்பட்டர் ரங்கநாதனை சேவிப்பதற்காக சென்றார் அவன் திருமஞ்சன திருக்கோலத்திலே திருமேனிலேந்து ஈரம் சொட்ட சொட்ட வைத்த அஞ்சல் கையோலே துளசி மாலைகளை தரித்துக்கொண்டு பீதாம்பரத்தோட சேவசாதித்தான் பெருமான் சாட்சாத்து மன்மத மன்மதா பீதாம்பரதி சாட்சாத் மன்மத மன்மதா என்ன பெருமாளுடைய கையிலே பிடித்த திவ்வாயுதங்களும் வைத்த அஞ்சலென்ன கையும் கவித்த முடியும் முகமும் முருவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமாக வேஷத்தோட சேவை சாதித்தான் பட்டர் கட்டியம் கட்டியம்னு சொல்லுவார் இந்த திருமஞ்சன கட்டியம் ரொம்ப முக்கியம் அவர் பெருமான பார்த்த எப்படி சேவை தோணும் அதுக்கு ஒரு பாசரத்தை உடனே பாடுவர் அன்னைக்கு சேமித்தார் நம்பெருமாளை இவர் எதுக்கு ஈர திருக்கோலத்தோட நிற்கிறார் ஏதோ சத்தியம் பண்றாப்புல தோணித்தான் நம்பெருமாள் யார்கிட்ட போய் எதற்காக சத்தியம் சத்தியம் பண்றார் அவனுக்கு நாம் எல்லாரும் அடிமைன்னு சொல்லி பார்த்தானோ நாம ஒத்துரும் ஒத்துக்கிறதா இல்லை வேற வழியே இல்லாம சத்தியம் பண்ணி நீங்க எல்லாரும் எனக்கு சொத்துத்தான் நான் தான் உங்களை படைச்சேன் நான் தான் உங்களை காத்தேன்னு சொல்லி கொள்ளுகிறானான் பெருமான் தொம்மே அகம்மே குதத்த ததவி குதையுதம் வேத மூல பிரமாணாது சொம்மே நீ எனக்கு உடையவன் நீ என் சொத்து என்று பெருமானு சொன்னான நான் திரும்ப என்ன சொல்லணும் அதெல்லாம் இல்லை நான் உனக்கு உடையவன் நீ சொன்னியா இல்லை நீதான் எனக்கு உடையவன் திரும்பி சொல்லிட்டா கூட தேவையே பெருமாள் அத கூட எதிர்பார்க்கறான் என்ன அப்படி ஒத்துனுட்டா கூட சம்பந்தத்தை வெட்டி விட்டுடலையே இல்லையோ நான் உனக்கு சொத்தா இருக்கட்டும் நீ எனக்கு சொத்தா இருக்கட்டும் ஆக மொத்தத்துல ஒரு சம்பந்தம் இருக்குமில்லையோ நமக்கு அந்த சம்பந்தமும் கூட பிடிக்கல அவன் தொம்மேனு சொல்ல இவன் அகம் மேனு விலகி போய்விட்டான் எனக்கும் உனக்கும் சுவாமிதாச பாவம் இல்லை நீ எனக்கு சுவாமி இல்லை நானும் உனக்கு சுவாமி இல்லை நீ யாரோ ஸ்ரீரங்கத்துல தெற்கு இருந்துக்கோ நான் யாரோ நான் இருக்கிற ஊர்ல நான் இருந்துடுறேன் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று விலக பார்த்தான் ஆத்மாபஹாரம் திருட்டிலேயே பெரிய திருட்டு பகவானுக்கு சொத்தான ஜீவாத்மாவே தன்னுதுன்னு இவன் நினைக்கிறான் இல்லையோ இது பாரதத்திலே பெரியவர் தெரிவித்தார் கிந்தேன நகருதம் பாபம் சோரேன ஆத்மா பகாரினா செய்யப்படாத திருட்டே இல்லை அவன் ரத்தனத்தை திருடட்டும் மாணிக்கம் திருடட்டும் பொண்ணு திருட்டம் தப்ச்சு ஆனா ஆத்மாவை தன்னுதுன்னு மட்டும் ஒருத்தன் நினைச்சுட்டான்னா அவன் செய்யாத திருட்டே கிடையாது என்று மகாபாரதம் தெரிவிக்கிறது மதுரவியாழ்வார் பாசரம் நம்பினேன் பிறர் நண்பொருள்ன்னையும் நம்பினேன் மடவாரையும் உண்ணலாம் இத்தனால நான் நம்பினேன் பிறர் நன்பொருள் ஆத்மாதான் நண்பருள் பொருள்னா இந்த பழம் வச்சுங்க ஆத்மா சித்தம் நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் இந்த ஆத்மா ஈஸ்வரனுக்கு உரித்தா இருக்க இதை என்னதுன்னு நினைச்சேன்னு இப்ப அதை மாத்தி கொடுக்க வேண்டியது யாரு பெருமான் எப்படி ஆவது அதை மாத்திடணும்னு பாக்குறான் சொம்மே நீ எனக்கு சொத்து நான் மாட்டேன்ட்டேன் அகம்மே திரும்ப நான் உனக்கு சொத்து இல்ல நீ எனக்கு சொத்துன்னு சொல்லிருக்கலாம் அப்பவானு சம்பந்தம் விட்டு போகாது இருந்திருக்கும் பைத்தியத்தை பார்த்து நீ பைத்தியம்னா திரும்ப நம்மளை பார்த்து நீ தான் பைத்தியம்னு சொல்லும் அப்படியான்னு சொல்றானா இவன் எதிர்பார்க்கறானா நம்ம பெருமாள் உன்னை பார்த்து நீ எனக்கு சொத்துன்னா இல்லை ஈஸ்வரன் எனக்கு சொத்து சுரண் மொழி அதையும் நான் எனக்கே சொத்து உனக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையுன்னு போயிட்டான் பெருமாள் ஆனா விடுறதா இந்த மாதிரிலாம் விட்டுவிட்டு ஆட்சிக்கு போயே போடும் அப்புறம் யாருமே ஒத்துக்க மாட்டான் பெருமான் ஈஸ்வரன் அஹத்மே அஹம்மே துதவிதம் வேதம் மூல பிரமாணாது அஜன்மா நீ இல்லைன்னு நான் வேதத்துல பிரமாணமா சொல்லிருக்கேன் நீ எனக்கு சொத்துன்னு பிரமாணம் இருக்கே புத்தகத்துல இருக்கு நான் பத்திரம் வச்சுட்டு நான் பெருமான் அவனை பொறுத்த வரைக்கும் வீட்டு பத்திரம் வேதம் தான் இந்த வீடு எனக்கு சொத்துங்கிறதுக்கு வேதம்ங்கிற பத்திரம் வச்சிருந்தாரான் வச்சுருக்கானே நான் பதில் சொன்னோம் பத்திரம் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு அனுபவ பாத்தியத்தை எங்க கிட்ட இருக்கு இத்தனை நாளும் வீட்டுல கொடுத்தன வச்சுட்டா பன்னெண்டு வருஷம் தாண்டி நாள் இருக்கிறவனுக்குதான் சொந்தம் சொந்தக்காரனுக்கு அப்புறம் வீடு கிடைக்கவே கிடைக்காது அந்த நாள்ல எல்லாம் நிலத்தல் எல்லாரும் வச்சிருந்தா நிலத்தை ஆறுகிட்டயே விட்டா நீங்க நிலமே உனக்கு கிடையாதுன்னுட்டான் எந்த கோவில் சொத்து நிலத்திலேருந்து ஒரு குந்துமணி அரிசி ஆறுக்கானு கிடைக்கிறது அப்போ ஒரு இடத்துல ஒண்ணுமே வர்றது கிடையாது ஏன் அவன் அனுபவிச்சுட்டே இருக்கான்னா அவங்கிட்டயே போயி சேர்ந்துடும் இங்கெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணாதே நாங்க இத்தனால அனுபவிச்சு இருக்கிறது நாங்கன்னா கிடையாதுன்னுட்டோம் பெருமான் மறுபடியும் சொன்னா அனுபவிச்சு இருக்கிறது நீயா இருக்கலாம் நடுல நடுவுல வந்து அரிக்க விட்டேனே கண்ணனா பிறந்தேன் நீ எனக்கு சொத்துன்னு ராமனா பிறந்தேன் நீ எனக்கு சொத்துன்னு வராகனா பிறந்தேன் நீ எனக்கு சொத்துன்னு இதுக்கு ஆட்சியில் தொடர்ச்சி நன்று ஆட்சி போயும் ஒரு கட்சிக்கு ஆட்சி போடுதுன்னு வச்சுங்கோ போடுத்தேங்கிறதுக்காக பெஷாம வீட்டிலும் உட்காரவே கூடாது நடுல நுடுல அறிக்கை விட்டுண்டே இருக்கணும் அப்பதான் ஜனங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அடுத்த தேர்தல் வரச்சேவான்னு இவன் போய் மறுபடியும் நிக்கணும் இல்லையோ இந்த பெருமாள் எதுக்கு தெரியுமா வந்து அவதாரம் பண்றார் ஆட்சியில் தொடர்ச்சி நடுல நடுல வந்து அறிக்கை விடுவர் நீ எனக்கு சொத்து தான் நீ எனக்கு இந்த கீதை அப்படி ஒரு அறிக்கை தான் பாவம் இல்லைன்னா வேற என்னது கீதை சொல்லிட்டு போறான் கண்ணன் நாம ஒத்து அவனுக்கு சொத்து இல்லையனுட்டோம் நீ எனக்கு சொத்துன்னு நம்ம கிட்ட மண்ணாடுவதற்காக கெஞ்சுவதற்கு ஒரு சாஸ்திரம் படைத்ததுதான் கீதா சாஸ்திரம் ஆக நடு நடுல வந்து சொன்னேனே சில இடத்துலயே பொதுப்படையா எல்லாரும் போக முடியாது அந்த தெரு ஒரு தனிப்பட்டவருக்கு சொந்தமா இருக்கும் அவர் இது பொது வழி அல்ல அப்படின்னு பலகை இந்த வழியில எல்லாரும் போகக்கூடாது இது பொது ஆனா விசித்திரம் வேடிக்கையா பார்த்தா அந்த வழியில தான் ஊரே போகும் நல்ல வழியில கூட ஒத்துருமே போக மாட்டான் அது பொது வழி அல்லான்னு போட்டிருந்தா அதுல போறான்னு இல்லையோ பெருமானு எதற்காக பிறந்து பிறந்து இதெல்லாம் உங்களுக்கு இல்லை என்னது என்னதுங்கிறதுக்காக சொல்லி பார்த்தான் நாம அடுத்த கேள்வி கேட்டோம் நீ அவதாரம் பண்ணது உண்மையா இருக்கட்டும் நடு நடுல அரிக்க விட்டது உண்மையா இருக்கட்டும் இப்ப நான் கேக்குறேன் நாங்கள்லாம் உனக்கு சொத்துங்கிறதுக்கு சாட்சி இருக்கா அடுத்த பெரிய குண்ட தூக்கி போட்டோம் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாட்சிய பத்தி தான் நாங்க பேசுவோம் நீதிமன்றத்துல எத்தனை ஜெயிச்சிருக்கோம் நாங்க சாட்சி இல்லாதபடியாலே உனக்குதான் சாட்சி இருக்கான்னு கேட்டோம் பெருமாள் உடனே கிடுகு போய் சாட்சியை தேடினு வந்துட்டான் பொய்கியார் பூசத்தார் பேயார் புகழ் மழிசை ஐயன் அருள் மாறன் சேரள்கோன் துய்ய பட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பாணன் நற்களியன் பத்து ஆழ்வார்களையும் கொண்டு நிறுத்திவிட்டான் இந்த பத்து பேர் தான் சாட்சி நீங்கள்லாம் எனக்கு சொத்துன்னு சொல்லுவா அப்படின்னா நாம திரும்ப பெருமாள் ரொம்ப வேடிக்கையா கேட்டோம் பத்து பேர் பதினோராவது ஆள் உங்ககிட்ட இருக்காங்க தேடி தேடி பார்த்தான் ஆப்படல நாம சொன்னோம் நூத்தி கோடி பேர்லே பத்தே பேரை கழிச்சுடு ஓம் பக்கத்துக்கு சாட்சி கூட்டிக்கும் மிச்சம் இருக்கிற அத்தனை பேரையும் நான் சாட்சி கொண்டு வரட்டமான்னு கேட்டேன் ஏன்னா இவன் பேருமே உனக்கு சொத்து இல்லையுதானே சொல்ல போற இந்த பத்து பேரு தான் அவனுடைய சொத்துன்னு சொல்லுவாள் அவனுக்கு சொத்துன்னு சொல்லுவர்கள் இப்படின்னு சொன்ன உடனே இப்ப பெருமானுக்கு வழியே தெரியல முதல்ல ஏதோ நீ சொத்துன்னா இல்லைன்னு வேதம் பத்திரம் வச்சுருக்கேன்னா அனுபவ பாத்தத்தேன்னு நடு நடுல அரிக்க விட்டேன்னா சாட்சி இருக்கான்னு சாட்சி இருக்குன்னு காட்டினா நான் சாட்சி கொண்டேன்னு இவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு பெருமாள் தெரிஞ்சு விட்டான் ஆனால தன் திருப்பறி அட்டத்தை கலைந்து ஈரவஸ்திரத்தை சாத்தி கொண்டு துளசி மாலையில் தரித்து கொண்டு வைத்த அஞ்சல கையோட சத்தியம் சத்தியம் புனஸ்தத்தியம் சத்தியம் பண்ணி நீ எனக்கு சொத்துத்தான் இதுக்கு தான பெருமாள் திருவஞ்சன திருக்கோலத்தோடே சேவை சாதிக்கிறான்றோம் அவனுக்கு நமக்கு உண்டான சம்பந்தம் யாரெடுத்தாலும் அறுக்க முடியாது அழ்வார் தெரிவிக்கிறார் கைய சக்கரத்து என் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைம சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெத்தொழிந்தேன் விதி வாய்க்குன்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அரையோ எனி போனாலே என் தலையில விதி விழுந்துடுத்து விதிங்கிறது பகவத் திருப்பை அதை யாருமே தடுக்க முடியாது பகவானே நினைச்சாலும் தடுக்க முடியாது பிராட்டி நினைச்சாலும் தடுக்க முடியாது நான் நினைச்சாலும் தடுக்க முடியாதுன்னு விட்டார் அழ்வார் பகவானுடைய மட்டும் ஒருத்தன் தலையில விழணும்னு முடிவு பண்ணுடுத்துனா அப்புறம் ஆறு தான் அதை தடு ஆட் கொள்ள முடியும் ஆக பகவானுக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தத்தை அவனே நினைச்சாலும் அறுத்தர முடியாது நம்ம என்னதான் சண்டை போட்டோமே ஒரு தாயாருக்கு குழந்தையா பிறந்துட்டோம்னா அவளை தாயாராவே மதிக்கலேன்னா கூட தாயார் பிள்ளைங்கிற உறவு போடுமோன்னு அது ஒரு நாள் போகவே போகாது என்னைக்கு அந்த உறவு இருக்கத்தானே இருக்கும் அதே போல பகவானுக்கு நமக்கும் இருக்கிற சம்பந்தம் ஒரு நாளும் போகாது பின் எதுக்கு ஆச்சாரியன் எப்படி எனக்கும் அவருக்குன்னா சம்பந்தம் இருக்கும் அப்ப ஆச்சாரியன் தோணும் அந்த சம்பந்தத்தை மறந்து போய்விட்டோம் சம்பந்தம் இருக்கு ஆனா சம்பந்த ஜானம் இல்லாத போட்டு சொல்லியும் சம்பந்தத்தை விட சம்பந்த ஜானம் முக்கியம் சாதாரணமா கங்கையில தீர்த்தமாடினா புண்ணியம் சொல்லுவா தலிலம் ததா வாசுதேவ கதா கிருஷ்ணா ஹும்சாம் ஸ்திரீ புனாதிவை தாத சலிலம் யதா மூவோழி இருபத்தோரு தலைமுறைகளுக்கு கங்கையை பார்த்தாலோ தண்ணீரை குடித்தாலோ தீர்த்தமாடினாலோ கங்கான்னு சொன்னாலோவே சரி மோட்சம் புண்ணியம் ஏற்படும் சாஸ்திரத்துல சொல்றா ஒரு ஆச்சாரியம் ஆயிரக்கணக்கான மீன் குட்டிகள் விளையாடுற சொல்லி எத்தனை லட்சம் மீன் இருக்கு கங்கைக்குள்ளே அதுகள் எல்லாத்துக்கும் மோட்சம் கிடைச்சிருமான்னு கேட்டான் கங்கையினோட பார்த்தாலே மோட்சம்னா அப்ப நித்தியம் வாசம் பண்ணுகிற மீனுக்கு மச்சத்துக்கு மோட்சம் கிடைக்கணுமா இல்லையா ஆச்சாரி சொன்னா கண்டிப்பா கிடைக்கும் ஆனால் கங்கா சம்பந்தத்தாலும் மோட்சம் இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு ஞானம் வேணும் கங்கைங்கிறது திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தம் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை நான் குடிக்கிறதுனால மோட்சம் அப்படிங்கிற ஞானத்தோட தீர்த்தமாடினா தான் மோட்சம் கிடைக்கும் தவிர வெறும தீர்த்தமாடினா மோட்சம் கிடைக்காது அந்த மீனுக்கு ஞானம் இருந்ததுன்னா மோட்சம் கிடைக்கும் நூட்டாராச்சார்டு சாதாரணமா மீன்கள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கே அதுக்கு அந்த ஞானம் இல்லையோ இல்லையோ கங்கைக்கரையில மனு பகவான் உட்காடி ஒரு கோட்டி நாங்க இப்படி போயிட்டு வர போறோங்கிறதுக்காக வந்தா கங்கையெல்லாம் தீர்ச்சமாட போறோம் யாத்திரை போட்டுற போறோம் இவர் தன் ஊர்ல உட்காந்தார் கோட்டியார பாத்து கேட்டார் கங்கைங்கிறது புனித நீர்ன்னு ஒத்துக்கிறீலா திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தம்னு ஒத்துக்கிறீலா கேட்டார் இல்ல சாமி அந்த நம்பிக்கை எல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னுட்டா கோட்டியார் நீங்க கங்கா யாத்திரையை போக வேண்டாம் திரும்பி போடுங்கோ அப்படின்னு மனு அவ பேசல திரும்பி போயிட்டா இன்னொரு கோட்டி வந்தது அவாட்ட அதே கள்ளி கேட்டார் கங்கை புனிதமானதுன்னு ஒத்துக்கிறீளா திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தம்னு ஒத்துக்கிறீலா இதுல என்ன சந்தேக சாமி கண்டிப்பா ஒத்துக்கிறோம் அப்படின்னு அவா சொன்னார் நீங்க கங்கா யாத்திரை போக வேண்டாம் திரும்பி போங்குட்டார் இப்ப ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் பேசிண்டா சந்தேகம் இவர் என்ன அதை நம்புறவனையும் போகாதேன்னு விட்டார் நம்பாதவனையும் ஒத்துருமே போக அவர் பதில் சொன்னார் இந்த நம்பிக்கை வர்றதுக்காகத்தான் கங்கா யாத்திரையே போகணும் எப்ப அந்த நம்பிக்கையே உனக்கு வந்துடுத்தோன்னு நீ போகவே தேவையில்லைன்னு விட்டார் வந்து புடிச்சுனுட்டான் அப்ப எங்களையும் போக கூடாதுன்னு அது புனிதமான நீன்ற நம்பிக்கையே எப்ப இல்லையோ அப்ப அது யாத்திரை போனாலும் உனக்கு ஞானம் பிறக்காது போயிட்டு இது ஆக மொத்தத்துல ரெண்டு பேரையும் வேண்டான்னு சொல்லிவிட்டாரா மனு பகவான் சம்பந்த ஞானம் ரொம்ப முக்கியம் சம்பந்தத்தை விட நமக்கும் சம்பந்தம் இருந்தாலும் சம்பந்தப்பட்டிருக்கோங்கிற அறிவு இல்லாத சமப்படுற அந்த ஞானத்தை கொடுப்பதாரு ஆச்சாரியன்தான் அவர் பார்த்துதான் நமக்கும் அவனுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை ஏற்படுத்துகிறார் ஒரு சுவாமி கோவில பூட்டினார் அர்ச்சக சுவாமி